இந்த ஐந்தாவது நாள் முறையை தொடங்குகின்றோம் திருநாவுக்கரசு பெருமான் திருக்காலத்திற்கு போகிறார் ஐந்து கேத்திரங்களில் மிக சிறப்பான கேத்திரம் திருக்காலத்தி பஞ்சபூத திருத்தலங்கள் என்று பேசுவார்கள் இறைவன் மண் வடிவாயிருப்பது காஞ்சிபுரத்தலை ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவஜிதம் அவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு சாப்பிட்டுவார்கள் திருவானை காவல் தண்ணீர் சிவபெருமானுக்கு கீழே தண்ணீர் ஊற்றெடுக்கும் காவிரியில தண்ணி வந்தா தண்ணீர் நிறைய வரும் அது காற்று அது வந்து தண்ணீர் மூன்றாவது திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலே நெருப்பு மார்கழி மாசம் காலையில நாலு மணிக்கு பக்கத்துல போனா கூட அனல் அடிக்கும் அவர் பக்கத்துல திருவண்ணாமலை நெருப்பு திருக்காலத்தி காற்று கோயிலுக்குள்ள உள்ள தீபம் எப்பவும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிவலிங்கம் காற்று காற்று படுறதுனால தீபம் அசைஞ்சு நம்ம சிதம்பரம் ஆகாசேத்திரம் ரகசியம் நடராஜாவுக்கும் நமக்கும் முன்னால உள்ள பரவெளி அதை பார்க்க முடியாது ஆகாசம் காலத்தி அப்பர் சுவாமிகள் திருக்காலத்திற்கு போகிறார் திருக்காலத்திலே வழிபாடு செய்கிறார் ஞான வழிபாடு செய்கிறார் அம்பாளுக்கு ஞானாம்பிகை என்று பெயர் தமிழிலே ஞான தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திரு ஏகும்பத்தான்கான் தேனார்ந்துக்கான பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பங்கான் நால் வேதத்து ஒளியான்கான் வானப்பேரூர் அறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேர் ஊறாங்கான் கரை கண்டே திருக்காலத்தி பெருமான் என் கண்ணு கொள்ளே இருக்கிறான் அவன் எங்கேயோ இல்லை என் கண்ணு கொள்ளே இருக்கிறான் உங்களை நான் என் கண்ணு கொள்ளே வச்சிருக்கேன் அது மாதிரி மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் மனசுல இருக்கான் தலைக்கு மேலே இருக்கான் சொல்ற வார்த்தையில இருக்கான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் யாரெல்லாம் அவனை பாடுகின்றார்களோ தொண்டர் கூட்டத்தோடு வந்து அந்த இனத்தோட உட்கார்ந்திருக்கிறான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினு பொறுப்பிடையான் நெருப்பிடையான் கார்டில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் ஓ கைலாசத்தில் இருக்கிறவரே நம்ம எப்படி பார்க்க முடியும் அதுவும் கைலாசத்து உச்சியில் இருக்காராம் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியானவன் என் கண்ணுள்ளே என் கண்ணுக்கு உட்கார்ந்து இருக்கான் அதனாலதான் தெருக்காலத்தின் பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு வழிபாடு அப்பர் சுவாமிகள் திருக்காலத்தில கும்பிடுறார் அது தென் கைலாயம் அதுக்கு பேர் வடகைலாயத்துக்கு போகவன் வந்தது திருக்காலத்திலேந்து புறப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் நடந்து கஷ்டப்பட்டு கடைசியிலே மானசரோவர் தீர்த்தம் வரைக்கு போய் திரும்புகிறார் அப்பர் பெருமான் தொடக்கம் திருக்காலத்தில் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு உலகத்திலே எந்த கலையை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கலையை கற்றுக்கொண்டவர் தன்னப்பர் ஒன்னும் படிக்காத ஆளு வேடர் எந்த படிப்பும் கிடையாது கிடையாது அப்படிப்பட்டவர் அவரை கலை மணிந்த சீர் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரமண பகவான் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தாராம் ஒரு சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்க வேண்டும் என்று திருவண்ணாமலை அன்பர்கள் வேண்டினார்கள் பகவான் ரமணர் உட்கார்ந்தார் திருவண்ணாமலைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ரெண்டு அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் கண்ணப்பர் வரலாற்ற பேச ஆரம்பிச்சிட்ட அவருக்கு இந்த அறுபத்தி மூவாறு வரலாற்றுல ரொம்ப ஈடுபாடு உண்டு பகவான் ரமணருக்கு கண்ணப்பர் வரலாற்றை பேச ஆரம்பிச்சிட்டார் உடுப்பூர் நாகன் திண்ணன் காடன் எல்லா வரலாறு சேர்க்கலாறு சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த கடைசி காட்சிக்கு வந்தார் ஒரு கண்ணை தோண்டி அப்பிவிட்டான் இன்னொரு கண்ணை தோண்டி அப்பும் பொழுது எவ்வெருமான் கையை கொடுத்து கொண்டான் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப அப்படின்னா வார்த்தையை நிறுத்திட்டேன் அதுக்கு மேல பேச்சு வரல சிவபெருமான் காட்சி கொடுத்து கையை பற்றி கொண்டு நில் கண்ணப்ப நில்லு கண்ணப்ப மூன்று அடுக்க முறை சொன்னாராம் ரெண்டு முறை மூணு முறை அதுக்கு மேல சொல்லி நின்று போய் எனவிரை பொருளில் செற்றான் இலக்கணம் இன்மை நோக்கி சொற்றான் அல்லன் எங்க குசேல பாக்கியான வருது கிருஷ்ண பரமாத்மா குசேலனை போய் கூட்டிக்கிட்டு வர சொல்லி போய் கூட்டிக்கிட்டு வாங்க போய் கூட்டிக்கிட்டு வாங்க போய் கூட்டிக்கிட்டு வாங்கு முறை சொன்னாராம் இலக்கணப்படி மூணு முறைக்கு மேல சொல்லப்படாதான் அதனால நிறுத்தி விட்டாராம் இல்லாட்டி நாலஞ்சு முறை கூட சொல்லி இருப்பாரா குசேல அது மாதிரி இப்போ மூணு முறை நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப இத சொன்னுக்கு கண்ணீர் கொட்டுது அப்படியே நிறுத்தி அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தார் சிவராத்திரி முழுக்க எல்லாரும் உட்கார்ந்திருக்க கண்ணப்பருடைய அன்பு வெள்ளத்தில் முழுகினார்கள் பகவான் ரமணர் காலையில் எட்டு மணி வரைக்கும் ஒரே வார்த்தை நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப அவளது பெருமை கண்ணப்பரு நம்ம பட்டினத்தார் திருக்காலத்திற்கு போற பெருமானை நான் உனக்கு ஆளாக வேண்டும் உனக்கு அடிமையாக வேண்டும் உனக்கு தொண்டனாக வேண்டும் ஆனால் அதுக்கு தகுதி கிடையாதே இந்த சிறு தொண்டர் குழந்தைய வெட்டினார் என்னால் அது முடியாது இந்த திருநீல கண்டர் இளமையில மனைவியும் தொடாம வாழ்ந்தார் என்னால அதுவும் முடியாது ஒருத்தர் ஆறு நாளில் கண்ணை தோண்டி அப்பிட்டார் பெரு நாள் என்னால அது கூட முடியாது பெருமானே உன் திருவடிக்கு நான் எப்படி வந்து சேரப்போறேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் தீண்டுவீராக இம்மை திருநீழ கண்டம் இந்த பண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இளமையிலிருந்து வயசு முதிர்ந்து போற வரைக்கும் அவளை தொடாம இருந்தாரே திருநியலகண்டன் என்னால் அதுவும் முடியாது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்ப வல்லே நல்லேன் ஆரே நாளில் கண்ணைத் தொண்டி அப்ப முடியாது நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்போ இருக்கே பெருமானுக்கு நான் எப்படி ஆளாகப் போறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டார் நம்ம பட்டினத்து சுவாமி செயற்கறையை செய்தவர்கள் சிறு தொண்டர் பிள்ளைய வெற்றினார் திருநியலகண்டர் இளமைய விட்டார் கண்ணப்பர் ஆறே நாளில் கண்ண தொற்று செயற்கரையும் செய்கை என்னால முடியாதே கண்ணப்பர் இன்னைக்கு உயிரோடு இருந்து கண்ணப்பருக்கு தமிழ் பாட தெரிஞ்சு கண்ணப்பர் தன்னுடைய அன்பை தமிழினால் பாடினால் அந்த பாட்டு எப்படி இருக்கும் இன்னொரு திருவாசகம் மாதிரி இருக்கும் அவர் பாடணும் தமிழ் தெரியணும் தமிழ் தெரியும் இருக்கு ஆனா பாடவெல்லாம் தெரியாது கண்ணப்பர் இன்னைக்கு இருந்து தன் அன்பூட பாட்டா சொன்னா அது எப்படி இருக்கும் இன்னொரு திருவாசகமா இருக்கும் அதனாலதான் மாணிக்க வாசக என்ன சொன்னார் இவருக்கு முன்னால் வாழ்ந்தவர் கண்ணப்பர் மூவருக்கும் முன்னால் வாழ்ந்தவர் கண்ணப்பன் அன்பினாலும் காலத்தினாலும் முற்பட்டவர் கண்ணப்பன் மாணிக்க வாசகசாமி அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான் ரெண்டு பேரும் சமந்தான அவர் அதுல உங்க பையன் முதல் மார்க் வாங்கி நான் கட பட்டியிருக்கிற மாதிரி கண்ணப்பனுக்கு சமானமா அன்பு கிடையாதான் கண்ணப்பன் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் கடவுள் அவனை ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டான் மாணிகவாசகசாமி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்படித்து என்னை வா என்றவான் கருணை சுற்றே சென்று போ தும்பி கண்ணப்பர பாடாத கவிஞன் கிடையாது கண்ணப்பர பாடாதவன் கவிஞன் கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை அன்பு பிழம்பு திருஞான சம்பந்த சுவாமி திருக்காலத்துக்கு போனாராம் காலத்து பெருமான கும்பிட்டாராம் பக்கத்துல வலது பக்கத்துல கண்ணப்பர் இருக்காரு கண்ணப்பர் கண்ணப்பலாரும்பன் காண்பார்மான கண்டு வீழ்ந்தார் சாமியை கும்பிட்டா என்ன மாதிரி பலன் வேணும்ல திருக்காலத்து பெருமானை கும்பிட்ட பலன் கண்ணப்பரை கும்பிடுவது யாரு திருஞான சம்பந்த சுவாமி சொல்ற வார்த்தை ஆரனும் அன்பு செய்யும் அங்கே தலைப்படுங்க நம்முடைய கண்ணப்பரன் காஞ்சி பரமாச்சாரியார் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்காலத்திற்கு போறார் திருக்காலத்தி பெருமான கும்பிட்டார் அப்பவே அவருக்கு எழுபது வயசு இருக்கும் மலையில ஏறணும் கண்ணப்பருக்கும் குடுமி தேவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை மலைக்கு போகணும் ஒத்து வராது ராத்திரி நேரம் வேண்டாம்னு தடுத்து ஒரே வார்த்தை சாமி போகல ராத்திரி போகாம கீழே தங்கிட்டார் காஞ்சி பெரியவர் மறுநாள் காலையில் அஞ்சு மணி எழுந்து பார்த்தால் பெரியவரை காணும் அங்க அவர் எழுப்புறதுக்கெல்லாம் முறை உண்டு அவர் ஒரு அறக்குள்ள படுத்திருப்பார் கதவு சாத்தி இருக்கும் வெளியில ரெண்டு பசங்க படுத்திருப்பாங்க இந்த பையங்க எந்திரிச்சு கதவை மெதுவா தட்டி திருப்பள்ளி எழுச்சி மாதிரி பாடல் பாடி சுப்பிரபாகம் அப்புறம் அவர் கதவை மெதுவா தடுப்பார் அப்புறம்தான் வெளியில வரணும் இதெல்லாம் மடத்து சம்பிரதாயம் ஒன்னுத்தையும் காணும் சாமி அங்க இல்லை எங்க போனார்னு தெரியலை வெளியே தூங்குறவன் நல்லா தூங்கிருக்கான் காஞ்சி பரமாச்சாரியார் எங்க போனார்னு தெரியலை எல்லாம் தவிக்கிறாங்க பெரியவர் ரொம்ப பரம ஞானி எங்க போனார் காலத்தில எங்க போய் தேடுறது ஒரு மணி நேரத்துக்கு தேடி இருக்கான் கீழே எங்கேயும் கிடையாது ஒரு ஆள் சொன்னார் சாமி மலை ஏறிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தூக்கிவாரி போட்டுது எல்லாம் ஓடி போய் பார்க்கிறாங்க அந்த மலையில ரெண்டு ரெண்டு மடியா ஏறுறாரு ஏறி மேல போய் உட்கார்ந்து குடும்பத்தேவர் கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை வாங்கிக் கொண்ட குடும்பத்தேவர் அவருக்கு முன்னால உட்கார்ந்து அப்படியே சிவபெருமானுடைய ஸ்துதிகளை வடமொழியில கொட்டிட்டு இருக்கார் கண்ணீர் கொட்டுது பாடிட்டு இருக்கார் பார்க்கலன்னா நீ காலத்துக்கு போய் என்ன புண்ணியம் போய் பார் கும்பிட்ட பலன் அதுதான் காஞ்சி பரமாச்சாரியார் ஆதிசங்கரர் நடந்து படஞ்செருப்புடைய புருவ மத்தியில் பட்டது புதுச்செருப்பு கூட இல்லை நடந்து படஞ்செருப்பு சிவபெருமான் நெத்தியில் பட்டது எச்சில் நீர் கங்கை நீர் போல் அபிஷேகமாயிற்று கடித்து உண்ட பன்றி மாமிசம் கடித்து உண்ட பன்றி மாமிசம் புதிய நைவேத்தியமாகிற்று வேடன் உயர்ந்த பக்தனாகிறான் அன்பு சாதிக்காது ஆதிசங்கரங்க அந்த காலத்தில் அவருக்கும் முற்பட்டவர் முற்பட்டவர் உத்தேச கணக்கு தான் இதெல்லாம் நம்மளா பார்த்தா கிட்டத்தக்க மூணாம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார் கண்ணப்பர் எல்லாரையும் ஒன்னா வச்சு நம்ம பார்க்கிற நம்ம கணக்கு அன்பு சிவம் இரண்டென்பர் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிவித்தார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த பாட்டுக்கு எடுத்துக்காட்டு கண்ணப்பன் ஆனபய பக்தி வழிபாடு பெருமுத்தியது வாகனிகள் பக்தஜன வாரக்காரனும் அருணீர்நாதர் பாண்ட வகுப்பு பயத்தோடும் பக்தியோடும் யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தக்காரன அவர்களுக்கு மேல் அன்பு செய்பவனாக முருகன் இருப்பானான் முருகனை வழிபட்டு பிறந்தவர் கண்ணப்ப நாயனார் அதான் ரொம்ப முக்கியம் திருக்காலத்தி புராணம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது திருக்காலத்தி புராணத்தில் ஒரு வரலாறு நாம கொஞ்சம் மகாபாரதத்துக்கு போறோம் மகாபாரத காலம் அர்ஜுனன் தவஞ்செய்கிறான் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற கௌரவ சேனையை ஜெயித்தனும் வேணும் பாசுபதம் என்பது ஒரு அஸ்திரம் அது சிவபெருமானிடத்திலே இருக்கிறது நீ பாசுபதத்தை வேண்டி சிவபெருமானை நோக்கி தவன் செய் சிவபெருமான் கொடுப்பார் நீ சிவபக்தன் அர்ஜுனன் பெரிய சிவபக்தன் வேடிக்கை தெரியுமோ இந்த கைலாசத்துக்கு தான் போவாங்க கதை இருக்க அப்படி சொர்க்கத்துக்கு போறாங்களாம் அது பெரிய வரலாறு அதுல அர்ஜுனன் சிவபக்தன் போய் தலஞ்சை காட்டல காட்டுல போய் அர்ஜுனன் தவன் செய்கிறான் சிவபெருமானை நோக்கி தவன் செய்கிறான் எல்லாம் ஒடுங்கி போக என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பு கந்தகலங்காரான் அப்படி தவன் செய்கிறான் துரியோதனனுக்கு இது தெரிஞ்சுது பாசுமதம் வாங்கிட்டான்னா ஆபத்து வாங்கக்கூடாது அதுக்குள்ள இவன் கதையை முடிக்கணும் வந்தான் மூகாசுரா உனக்கு ஒரு வரம் இருக்கு தெரியும் தெரியும் என்ன வரம் சிவபெருமானால் அன்றி எனக்கு சாவு கிடையாது ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு மூகாசுரா புறட்டு போ அர்ஜுனன் தவன் செய்கிறான் பன்றியாக மாறி அவன் மீது பாழ்ந்து அவனை கொன்று விட்டுவான் மூகாசுரன் புறப்பான் யாரும் அவனை கொல்ல முடியாது அர்ஜுன என்ன கிருஷ்ண பரமாத்மாவே கொள்ள முடியாது அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு இருக்கான் தவம் பண்றவனுக்கு துன்பம் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் கடமை எல்லாம் சிவபெருமானுக்கு உண்டு வடிவத்துல மூகாசுரன் வர்றான் இவன் அர்ஜுன மேல பாஞ்சிட்டான் அர்ஜுன இறந்து போயிடுவான் நான் கிளம்புறேன் அவனோட சண்டைக்கு அரு சிவபெருமான் முருகன் பெருமான் குழந்தையா இருந்தாரா இந்த குழந்தையை திருத்திட்டு வரட்டுமா அப்படின்னாலாம் திருத்திட்டு வாடன் வேடனுக்கு பெண்பால் என்ன வேடியா வேடி வச்சு வேடனுக்கு பெண்பால் வேடி இல்லை தொண்டனுக்கு பின்பால் தொண்டி இல்ல தொண்டச்சி சூதர்மனைகளிலே அன்னை தொண்டு மகளிருந்து சோதில் பனை சூதில் பணையம் என்று அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை பாரதி வேடனுக்கு பின்பால் வேடி வச்சி திருப்புகளில் பாட்டு வேத வெப்பிலே குணத்தில் மேகி நிற்கும் அபிராம வேதரித்து வள்ளி வேடுவச்சி ஒரு வேடுவச்சியாக அம்பாள் மாறினாலா முருகனை இடுப்பில் கிட்டாளா தொடர்த்தாங்களா எதை தேடி பன்றிய தேடி வில்லி புத்தூர் ஆழ்வார் சொன்னார் ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி சிவபெருமானை தேடினார் இப்போ சிவபெருமான் பன்றியை தேடுகிறார் ஓரே நந்தனை தேட தமிழ் ராய சொக்கலிங்கம்னு தமிழ்நாட்டில் ஒரு புண்ணியவான் பத்தாயிரம் பாட்டு அவருக்கு பாடான் அவளுடைய நூலகத்தில் அழகப்பா கல்லூரிக்கு சும்மா கொடுத்தான் நூலகத்தில் அத்தனை புத்தகம் அப்படியே திருக்கு அழகப்பா கல்லூரிக்கு மாப்போ சிவஞ்சாங்க பாடம் பத்தாயிரம்ன்ன பாட்டு நான் சொல்ற பாட்டுனை தேட ஒரு பன்றி தன்னை தேட ஒளி இருவன் அன்றைக்கு திருவண்ணாமலையிலே ஒளித்துக் கொண்டான எங்கருமான் அவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி தூக்கிட்டு அம்பாள் போனால் யார தூக்கிட்டு சீரேனல் விளை கிரிக்கி தேவதையாம் குமரனை தன் செங்கை ஏந்தி பார் ஏனை உலகனைத்தும் தொழுது ஏற்றி புகழ்ந்திட தன் பதிப்பின் போனாள் பதியாயிர சிவருமானுக்கு அடிக்கடி பாக்கிறேன் அந்த அம்மா முன்னால கம்பீரமா போயிட்டு இருக்கு இவர் முன்னால அழகா போயிட்டு இருக்கு இவர் எல்லா சாமானையும் தூக்கிட்டு குழந்தைய தூத்திக்கிட்டு பின்னால போர்டர் மாதிரி போயிட்டு இருக்காரு பரவாயில்ல நம்ம காலம் மாறி போச்சு புகழ்தெய்த்தி தொழுதடுத்த பதிப்பின் போனால் போயிட்டாங்க அங்க பன்றி பாயப்போகுது அர்ஜுனன் தவத்தில இருக்கான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஏதோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு உள்ளுணர்வு சிவபெருமான் உண்டா கிட்ட ஏ பன்றி பாயப்போகுது ஏதோ ஒரு உள்ளுணர்வு முடிச்சு பார்க்கறான் பன்றி பாயப்போகுது பாய போதுன்னு ஒண்ணே வில்ல எடுத்தா அம்பு எடுத்தான் ரெண்டு கையினாலையும் அம்பு விடுவானா சவியசாசின்னு அவனுக்கு பேரு ரெண்டு கையினாலையும் அம்பு விடுவானா அர்ஜுனன் எடுத்தா அம்ப விட்டான் சிவபெருமானும் அம்ப விட்டான் வேடம் பன்றி மேல ரெண்டு அம்பும் பாய்ச்சிடு பன்றி இறந்து போச்சு யார் அம்பு காரணம் சிவபெருமான் அம்பு காரணம் இவன் என்ன சொன்னா நான் குறிவச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு கீழே இறங்கிட்டான் சிவபெருமானோட சண்டை நான் தானே குறி வச்சேன் நீ எப்படி அடிக்கலாம் இந்த பன்றிய சிவபெருமான் நீ எப்படி அடிக்கலாம் அவரு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு கையில உள்ள வில்ல எடுத்தான் தலையில ஒரு போடு ஓன்றிஞ்சி போட்டான் யாருக்கு சிவபெருமானுக்கு ஒருத்தர் சொன்னார் சிவபெருமானே உனக்கு அம்மாவும் மரட அப்பாவும் நாதி இல்லைன்னு இந்த பயலையை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே பொட்டுக்கு மனுசு வந்த பொழுது பாண்டியன் முதுகுல அடிச்சான் செருப்பு காலால அடிச்சான் அப்பா அம்மா இருந்தா கேட்டு இல்லை இன்னும் ஆளுக்கு ஆள் அடிக்கிறாங்க அவரு பாருங்க என்ன அழகா பாடி இருக்கிறாருன்னு அது மாதிரி வில்லால ஒரு அடி அடிச்சான் சிவபெருமான் சந்தோஷமா வாங்கிட்டாரு அம்மா பிள்ளை மிதிச்சா வலிக்குமா அர் சக்கரவர்த்தி காலையில கோர்ட்ல வந்து உட்கார்ந்தார் அவருடைய நீதிமன்றம் எல்லாரும் என்ன தண்டனை கொடுக்கலாம் எல்லாரும் சொன்ன காலை வந்து மந்திரி பீர்பல் எந்திரிச்சார் அந்த காலுக்கு தங்கத்தில தண்ட பண்ணி கொடுந்தோ ரா தூங்குற பொழுது அவர் நெஞ்சில மிதிக்கணும்னா அது அவரு பேரமே தானே இருக்க வேற யாராவது மிதிச்சுட்டு போக முடியுமா உயிரோட புள்ள ஷாஜகான் மிதிச்சிருக்கான் வேற மிதிச்சா காலை வெட்டுறதா கிடைக்கணுமே வைக்கணும் ரொம்ப பேர் தளம் பண்றாங்க தங்கத்துல தண்டை வண்டி போடுறான அது மாதிரி வேற மிதிச்சா எப்படி வலிக்காதோ அர்ஜுனை அடிச்சா சிவபெருமானுக்கு அப்படி வலிக்காது வாங்கிட்ட பிடிச்சார் மல்லித்தத்துக்கு போனான் கட்டி பிடிச்சிட்ட இவனால அசைய முடியலை என்ன நான் வீராதி வீர என்ன கட்டிபிடிச்சு விட்டாரு ஆனா ஒண்ணு மல்யுத்தத்துல கட்டிபிடிச்ச உடம்பு வலிக்கும் இந்த ஆளு கட்டி பிடிச்சா பாஞ்சாடி கட்டி பிடிச்சா என்னடா வேடிக்கையா இருக்கு சண்டையில இப்படியா பஞ்சாட்டி கட்டி பிடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படி சந்தோஷமா இருக்கு இந்த ஆளு என்னமோ புரியலி அழுத்தி கட்டி பிடிச்சு விட்டாரு சிவபெருமான் அவனுக்கு சுகமா இருக்கு அப்புறம்தான் காட்சி கொடுக்கிறான் காட்சி கொடுத்த உன்னு கும்பிட்ட பகவானே நீ வந்து என் பக்கத்தை நின்று இருக்க என்னை கட்டிபிடிச்சிருக்க எனக்கு பெரிய பாக்கியம் இந்த பாரத வேண்டாம் பாசுவத வேண்டாம் எதுவுமே உன் கூட வந்துடுற நம்பித்தான் சண்டைய பரமாத்மா ஆரம்பிச்சிருக்காரு பதினெட்டு அப்புரோனி சேனை அழிகிறதுக்கு நீதான் முக்கிய காரணமா இருக்க போற அர்ஜுனா கௌரவ சேனை முழுக்க அழிக்கிறதுக்கு நீதான் காரணமா இருக்க போற உன்னை நம்பித்தான் கிருஷ்ண பரமாத்மா பாரத யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால இப்போதைக்கு அடுத்த பிறவியில பன்றிக்காக இப்பொழுது என்னை ஏண்டா நீ வேடன்தானே கேட்டியோ அந்த பன்றிக்காக நீ ஓடி வந்து வேடனாக பிறந்து நம்மோடு சேர்ந்து இணைந்து என் மாறுவாய் அந்த அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாரா பிறந்தார் காலத்தில அதே பன்றிக்காகத்தான் அதே வேடர் குளத்தில் பிறந்தார் சுவாமி இந்த கதையை சொல்லிட்டு இது எங்க இருக்கு சொல்றார் பதினோராம் திருமுறை நக்கீர தேவர் பார்ன பார்க்கேர் வல்ல வயப்போல் விஜயனை போல் உலகில் தவமுடையார் அர்ஜுன மாதிரி தவமுள்ளவர்கள் உலகத்தில் யார் இருக்க தாமார்க்கும் காலத்தி ஆழ்வாரை தீண்ட தாம் பெற்றமையால் சென்று காலத்தி பெருமானை தீண்டக்கூடிய ஒரு பேரு பெற்றானே இந்த அர்ஜுனன் மாதிரி தவம் செய்தவர் யார் இருக்கிறார்கள் என்று பதினோராம் திருமுறை நக்கீர தேவர் பாடுகிறார் இதை எடுத்துக்கொண்டு இந்த வரலாற்றை இணைத்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முன்னாலே அர்ஜுனனாய் இருந்தவன் இப்பொழுது திருக்காலத்திலே கண்ணப்பராக தோன்றினாள் என்கிறார் இப்போ நம்ம காலத்தின் பெருமானை கும்பிட்டு கதைக்குள்ள போறான் அதுக்குள்ள ஒரு செய்தி சொல்லுங்க திருக்காலத்திற்கு போனா ஒரு நாள் அங்கே இருங்க அந்த பெருமானை பார்த்து கண்ணீர் கொட்ட தேவார பாடுங்க தேவகோட்டையில மேனா ராமநாதன் செட்டியார் ஒரு புண்ணியவன் இந்த ராமநாதன் செட்டியார் காலத்திற்கு திருப்படி பண்ணவன் காலத்தி அவருக்கு ஒரு பேராசி கிடையாதுங்க எல்லாம் ஒண்ணுதான் வடநாட்டு காலத்தி லட்சம் ரூபாய் செலவழிச்சானா ஆயிரத்தி ஒட்டி பதினஞ்சு லட்சம் அப்ப இப்ப எத்தனை சைபர் போடுற தீர்மானம் பண்ணிக்கிடுங்க திருப்பணி பண்ணினார் காலத்தி திருப்பணி கோயில் முழுக்க புது திருப்பணி பண்ணி முடிச்சார் அவருக்கு ஒரு சின்ன வீடு வச்சுட்டார் தங்குறதுக்காக மற்றபடி எல்லாம் கோயிலுக்கு கொடுத்துட்டார் ஒரு சிவராத்திரி கணவனும் மனைவியும் கோயிலுக்கு வர்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு எங்கயாவது ஒரு சிவலிங்கத்தை கும்பிடணும் இன்னும் போனா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவன் கோயில போய் சிவலிங்கத்தை கும்பிடலன்னா அவனுக்கு பாவம் ஆறுதனாமல் எழுதுகிறார் மறந்து சோட்டுவாங்க ஒரு மாலை கொடுத்தார் அர்ச்சகர் அந்த மாலையை கழுத்தில் போடுறதுக்காக அம்பாள் கழுத்துல முன்னால போட்டிருந்த மாலையை எடுத்தார் எடுக்கிற பொழுது அம்பாள் கழுத்தில் இருந்த தாடி பெருகி விட்டது உங்களுக்கு புரியுதா தாலி பெருகி விட்டது நூல் நூல் பெருகி விட்டது வார்த்தை நூல் பெருகி விட்டது அர்ச்சகருக்கு ஒன்னும் புரியல செட்டியார் பார்த்துட்டார் இந்த ஆட்சியை ஒரு பார்வை பார்த்தா சம்சாரத்தை புரிஞ்சிருச்சு களத்துல பத்து பவுன் சங்கிலி தாலி கலட்டி குடுத்துருச்சு புருஷன் உயிரோடு நிக்கிறார் தீபாராதனை தட்டுன்னு சொல்லக்கூடாது தட்டுன்னா முடையின்னு அர்த்தம் தட்டுன்னா வறுமையின் அர்த்தம் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது சாப்படுற பிளேட்ட கூட தட்டுன்னு சொல்லக்கூடாது வறுமை வரக்கூடாது வட்டியில சாப்பிடுச்சது வட்டி வட்டியில சாப்பிடு அசல் வெட்டியில சாப்பிடாதே வட்டியில சாப்பிடு அந்த ஆளுக்கு உரைக்குமா இல்லையா அது மாதிரி இப்போ இந்த தாலி என்ன பண்ண தீபாராதன தாம்பாளம் அங்கிருந்து வந்தது பெரிய எடுத்து கண்ணல ஒத்தில வந்தி கலட்டுனது நடந்த நிகழ்ச்சி மண்டபம் போடுவோம் அந்த அம்மாவுடைய பக்தி சிறப்பானதா அந்த ஐயாவுடைய பக்தி சிறப்பானதா யாருக்கு தீர்ப்பு கொடுப்போம் நான் என்னவோ அந்த அம்மாவுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கறேன் எவளாவது கலட்டி கொடுப்பாளா யோகிச்சு பாருங்க ஆன்மாவுக்கு நாயகன் சிவபெருமான் நாயகன் இன்னைக்கு அந்த குடும்பத்தாருடைய திருப்பணி புகழ்பெற்ற திருப்பணி திருக்காலத்துக்கு போனா சிலை எடுத்து விட்டு பொங்குகளில் ஆற்றங்கரைகளில் அவர் செல இருக்கு போனா போய் பார்த்து கும்பிடு போட்டுட்டு வரணும் அப்படிப்பட்ட திருத்தளம் திருக்காலத்தி திருக்காலத்துக்கு பக்கத்திலே பொத்தப்பி என்று ஒரு நாடு அந்த பொத்தப்பி நாட்டின் தலைநகர் உடுப்பூர்னு பேர் ூரிலே ஒரு வேடர் குளத்து தலைவன் அவனுக்கு நாகன் என்று பெயர் அந்த ஊர் எப்படி தெரியுமா சேக்கரார் பாட்டு பாடுறார் சின்ன வரலாற்றுக்கு அத்தனை பாட்டு பாடுறார் முத்து கொளிக்கக்கூடிய அருவிகள் அறிவியலை எல்லாம் முத்து கொட்டுமான் நீண்ட மலைகள் இந்த ஊரை ஊருன்னு தெரிகிறதுக்கு வேலை போட்டுப்பானான் வேலையில கம்பு ஊனி வைக்க மாட்டானா யான தந்தத்தை ஊனி வச்சிருப்பான் இது எப்படி இருக்கு யானத்தந்தத்தை ஊனி வச்சு வேடி போட்டிருப்பான் வேடுவர் வீடுகள் முன்னால நாய்களை கட்டி வச்சிருக்கிறாங்க விழாம்பலம் விழாமரங்கள் அதுல வலைகள் தொங்குகின்றன இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கான வலைகள் பன்றி கரடி புலி, மான் இந்த பார்வை விலங்குகள் கட்டப்பட்டு இருக்கின்றன என்ன இந்த யானையிட்டு போவான் இந்த யானையை மான கூட்டிக்கிட்டு போவான் இந்த மானை பார்த்த உடனே அந்த மான் வரும் உடனே அந்த மான பிடிச்சு போட்டுருவான் சிவருமான் கையில ஒரு மான் வச்சிருக்கிறார் ஏன் அந்த மானை காட்டி இந்த மான பிடிக்க பார்க்கிறார் நம்ம தானுங்க அந்த மான காட்டி இந்த மான பிடிக்க பார்க்கிறார் அதுக்கு பார்வை விலங்குன்னு விலங்குகள் வீட்டுக்கு முன்னால கட்டி கிடக்கு புலிக்குட்டியோடையும் யானை கன்றுகளோடையும் விளையாடுவானா யானை குட்டி இல்லையா யானை கன்றான் வாக்கு வயக்கரி கன்றினோடும் வயக்கரி கன்று இந்த வார்த்தையை பார்த்தீங்களா நம்ம யானை குட்டின்னு சொல்றோம் அவர் யானை கண்டுங்குற அதோட விளையாடுவாங்களாம் பெண்கள் மானோடு விளையாடுவாங்களாம் அந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க இயற்கையோடு இசைந்த வாழ்வோர் இறைகளோடு இசைந்த இன்பம் ஒரு பக்கம் கவர்ந்து வந்த பசு கூட்டங்கள் ஒரு பக்கம் கவர்ந்து வந்த யானை கூட்டங்கள் மந்த மேய்மா சபரிமலைக்கு போற பொழுது மேல கொஞ்ச தூரம் தாண்டி போனீங்கன்னா பொன்னம்பல மேடுன்னு ஒரு இடம் இருக்கு பொன்னம்பல மேட்டுக்கு போகலாம் நான் ரெண்டு தடவை போயிருக்கேன் பொன்னம்பல மேட்ல ஒரு மேடு அங்க இருந்து பார்த்தா ஐயப்பனுடைய ஆலயம் தெளிவா தெரியும் ஜோதி தெரியற இடம் பொன்னம்பல மேடு அது மாதிரி ஒரு பக்கம் பஸ் கூட்டம் ஒரு பக்கம் யானை கூட்டம் வேடர்கள் இருண்ட உடம்பு திரண்ட உடம்பு இருட்டா இருப்பாங்களாம் உடம்பு திரண்ட உடம்பு அச்சமும் கிடையாது அன்பு காட்டுறதும் கிடையாது அது பாரு அதுலதான் கண்ணப்பருங்கிற அன்பு ஊற்றெடுக்க போகுது பாருங்க அச்சமும் கிடையாது அருளும் கிடையாது எல்லாம் தோல் உடை வேக வைத்த ஊனை எடுத்து தேனில் ஊத்தி சாப்பிடுவாங்களாம் ஊனை எடுத்து வேக வைக்கிறது மாமசத்தை அது பன்றியோ மாடோ தெரியாது அடி உத கு இந்த ஊர் எப்படி ஊரு பாருங்க எப்படி கடுமையான ஊரு அதுல இருந்து எப்படி ஒரு ஆள் வரப்போறாரு அதுக்காக இவ்வளவு கதைன்னு சொல்றார் சேர்க்கிறார் உடுக்கை பொம்பை சிறுபறை எல்லா சத்தம் கேட்கும் அருவிகள் ஒலிக்கும் இப்படிப்பட்ட ஊர் ஒரு இயற்கை வர்ணனை ஒரு இருபது பாட்டு அதுக்கப்புறம் நாகன் அவனுக்கு செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாய் வாழ்வான் கண்ணப்ப நாயனார பிள்ளையா பெற்றெடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணா இருந்தாலும் பிறந்த குலத்தின் பிறந்த குளத்தின் சார்பினாலே குற்றமே குணமாய் வாழ்வான் கொள்வதெல்லாம் கவலையே கிடையாது வில்லு எடுத்து சண்டை போடுறது இல்ல வீரன் வெஞ்சின மடங்கள் போல்வான் சிங்கம் மாதிரி மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவையும் தத்தை என்பாள் தத்தையின கெடியின் அர்த்தம் பேர் தட்ட அவள் தாலாட்டி ரெருமான தெய்வம் முருகப்பெருமான வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமானே அடிகாரிகள் கேட்டுட்டா வெறுக்காம கொடுப்பானா வேண்டாம் நேத்து என்னமோ கேட்டே கொடுத்தேன் போன வருஷம் கேட்டே கொடுத்தேன் வெறுக்க மாட்டான அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாடை தருணமிதை மிகுத்த கனமது சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பானா அவனுக்கு வள்ளல் பேரு வாரி வாரி கொடுக்கிறதுக்குள்ளலுக்கு என்ன பள்ளி வள்ளலுக்கு பெண்பால் முக நதி குடைய வள்ளலே செங்கீரையாடிய திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரையாடியருளே பழனி பிள்ளைத்தவள் வள்ளலா இருக்கிற முருகப்பெருமான் கால் அழந்தான் சேவலும் மயிலும் வாங்கி விட்டான் குறவை கூத்தாடினான் காலில் விழுந்தான் பத்து மாசி அழகான ஆண் குழந்தை பிறந்தது குடும்பத்துக்கு அதுதான் ஒவ்வொரு கடலில் சந்திரன் உதிச்சது மாதிரி கடல் உப்பு தண்ணி தானே அதுதான் சந்திரன் வருது அமுதத்தை வச்சிருக்கிற சந்திரன் உப்பு தண்ணீரில் வந்தது போல அன்புமயமான கண்ணப்பர் இந்த வந்தார் குழந்தைய தூக்கினா திண்மையா இருந்துச்சான் செட்டி நாட்டில் திண்ணப்பன் திண்ணப்பன் ஆரம்ப காலத்தில் ஒரு புண்ணியவாரம் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல அவர் ஒரு செயற்கரும் செயல் செய்தார் திருவாசனி ஐம்பத்தி எட்டு பாட்டு வெள்ளி ஏற்றில எழுதி தங்க முலாம் பூசி இவ்வளவு வயரம் தங்கத்திலே பண்ணி வச்சிருக்க அதை திருவாசனம் முழுக்க ஒரு தப்பு இல்லாம ஆயிரம் தப்பு ஒரு பக்கத்துக்கு ஐம்பது தப்பு வருது தப்பே கிடையாதுங்க அன்னதாசன் அழகா சொல்லுவாரு பொள்ளாச்சின்னு அடிக்க சொன்னா புள்ளத்தாச்சின்னு அடிச்சு விட்டாங்க அவரெல்லாம் நம்ம நாட்டுல அறிவாளி தப்பு இருக்கு எங்க போய் நிற்குது அப்படி தப்பே இருக்காது அத்தனை பாட்டு சுத்தம் எழுதி வெள்ளியில எழுதி வெள்ளி ஏட்டில் எழுதி நட்டும் போட்டும் போட்டு மாட்டி தங்கத்தண்ணியில நினைச்சு அதை தங்கம் மாதிரி ஆக்கி வீட்டுல திருவாசகத்துக்கு தான் நான் எடுத்து தொட்டு பார்த்திருக்கேன் பிரித்து பார்த்திருக்கேன் திருமணி ஒரு திருமதிக்கு ஒரு பாட்டு திருமணம் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு போட்டாத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன் தெரியுமா நான் பிறந்தது அப்பதான் அதனாலதான் ஞாபகம் வச்சுட்டேன் இல்லாது எனக்கு மறந்து வரும்ல நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்போ அந்த புண்ணியவான் ஒரு ஏற்ற தங்கத்தில கொண்டார் அப்படிப்பட்ட பெரியவர் அந்த தாடி எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை ராஜாவுட்லேருந்து குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்த எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை இந்த பையன் மூணு வயசு தலைமுடி தலைமுடிய பின்னி புலி நகரத்தை சொருகினார்கள் எடுத்து அதுல புளிப்பல்ல கோர்த்து அத மாலையா போட்டாங்க அந்த புலி வெளியில கட்டி கிடக்குமானா இந்த மூணு வயசு பய அது வாய்ப்புல போய் கைய விடுவானா அது பேசாம இருக்குமா அவங்க அப்பா வந்து கோபிச்சுக்குவாராம் இந்த பையன் அடுவானா அம்மா வந்து ஆறுதல் கூறுவானா சேக்கரார் சாமி சொல்றார் அப்பா அடிச்சா அம்மா தான் ஆறுதல் குரணும் அம்மா அடிச்சா அப்பா தான் ஆறுதல் குரணும் ராமலிங்க சாமி பாரு தடித்ததோர் மகனை தந்தை அடித்தால் தாய் உடன் அணைப்பல் பய தடிச்சு போன தப்பு தான் தாய் அடிச்சுட்டா தந்தை அணைப்பார் தந்தை அடிச்சுட்டா தாய் அணைப்பார் சிவருமானே எனக்கு தந்தையும் தாயும் நீ தான் அடித்தது போதும் இன்னுமே கொஞ்சம் அனுச்சிக்கா தினமும் பாட வேண்டிய பாட்டு மகனை தந்தை அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றேன் இனிமே தாங்காது அடிச்சது போதும் துன்பம் கொடுக்காது இன்பத்தை குடு தினம் பாட வேண்டிய பாட்டு நாய்களை பிடிச்சு விளையாடுவாராம் சிறு பெண்கள் கட்டிய மணல் வீடு அதை போய் கால்நாள மிதிச்சிட்டு வருவாராம் ஆறு வயசாச்சு காட்டுல உள்ள முயல்குட்டி காட்டு பன்றி குட்டி புலிக்குட்டி சென் நாய்க்குட்டி எல்லாத்தையும் போய் புடிச்சிட்டு வந்துடுவாராம் ஆறு வயசுக்குள்ள மாலையில குரமுது மகள் போட்டு இந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்து வைப்பான் கத்து கொடுக்க போறாங்க இன்னைக்கு கொடுத்தது ஒருவரி கலைமலிந்த சீர் நம்பி கடியேன் அப்புறம் திருத்தொன்ற திருவந்த விழா எல்லாரும் வந்தார்கள் நம்ம ராஜாவுக்குள்ள விற்பயிற்சி எல்லாம் வந்து கத்து கொடுத்தாங்க இந்த புள்ள வளர்ந்தது பதினாறு வயசு சந்திரனுக்கு பதினாறு கலைகள் கண்ணப்பருக்கு பதினாறு வயசாச்சு நாகனுக்கு வயசாகி போச்சு வேடர்கள் விலங்குகள் அதிகப்பட்டு விட்டன பயிர்களை எல்லாம் சாப்பிடுகின்றன நீங்க வேட்டையாடி காப்பாற்றணும் என்னால முடியாது வயசாகி விட்டது வேட்டையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பில்லை அதனாலே என் மகனை உங்களுக்கு நாதனாக ஆக்குகிறேன் எல்லாரும் கை கொள்மை எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் வருத்தம் என்ன இவரு ஓய்வெடுத்துகிறார் மகிழ்ச்சி என்ன ராஜாவுக்குள்ள நல்ல உள்ள வரப்பவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் உடனே வருத்தமும் மகிழ்ச்சியும் வந்துச்சான் தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இல்ல அது வருத்தம் ராமன் ராஜாவா வரப்பாராம் அது மகிழ்ச்சி அது மாதிரி சரி ஒப்பு கொண்டார்கள் தேவராட்டி தேவராட்டி ஆடு தெரியுமா இந்த சாமி வந்து ஆடு வாங்க பாருங்க அப்படி தேவராட்டியை கூப்பிட்டாங்க அவ மேல ஆவேசம் வருது காடு பலி ஊட்டு காட்டுல போய் அங்கே பலி கொடுக்கறதெல்லாம் கூடு அவ காடு பலி ஊட்ட போனான் திரும்பி வந்தான் சகுனம் எல்லாம் நல்ல சகுனமா இருக்கு நாகனே உன்ன விட உன் புள்ள சிறப்பாக இருப்பான் அதான வாழ்க்கைக்கு நோக்கம் என்னை விட என் அறிவாளியா இருந்தை நான் நிறைவேற்றினேன் அர்த்தம் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் என்னோட என் பயலா இருந்தா நான் ஒழுங்கா கடமையை செஞ்சேன் அர்த்தம் உன்னை விட உன் மகன் மேம்படுவான் சரி தின்னா நீ புடப்படு வேட்டைக்கு போ நீல மணிமலை வந்தா போல வந்தானா நீல நிறத்து நெருந்தகை வந்து ஓர் ஆலவர் அருங்குரலான கம்பன் நீல மணிமலை வில்லேந்தி வர்ற மாதிரி அப்பா சொன்னார் மரபு உரிமை தாங்குவாள் இந்த தோல் உடை சுரிகை வாழ் எல்லாம் கொடுத்தார் நாளைக்கு காலையில வேட்டைக்கு போ கன்னி வேட்டைக்கு போறான் மெயிடம் கன்னி வேடை வேட்டைக்கு போறான் மாறு மணி மாலை தந்தம் காலில் வீர கலர் புது செருப்பு இல்ல பழைய செருப்பு சிவருமான விதிக்க செருப்பு தேவராட்டி திரும்ப வருகிறாள் உன் தந்தை தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ளவல்ல நன்றும் பெரிதும் விரல் நம் அளவன்று இது உங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிடைக்காத பெருமை உனக்கு கிடைக்க போகுது உன் பெருமையை நான் அளவுக்கு உரைக்க முடியாது ஆவேசம் வந்து சொல்லிட்டு அவ போயிட்டான் இந்த ஆதேசது பல சமயங்கள் சரியாகவே இருக்கும் ஆனா ஆவேசம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த அரை செகண்ட் தான் சில பேர் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆடிட்டு இருப்பாங்க சொல்ல வேண்டியதை கூட தெளிவாக சொல்லிட்டு போயிருவாங்க யாரையாருக்கு என்ன செய்யணும் அது கூட தப்பா போயிடும் அந்த ஒரு அதுக்கு மேல உடம்பு தாங்காதுங்க அந்த ஆவேசத்தை சொல்லிட்டு போயிட்டான் அங்கிருந்து எல்லாரும் புறப்பட்டாங்களா அந்த வேடர்கள் பெரும்பூட்ட வந்துதான் தாளில் வாழ்செருப்பர் தோல் தழைத்த நீடு தான யார் பாருங்கள் தாளில் வாழ்ச்சருப்பர் தோல் தழைத்த நீடு தானையார் வாடிய சாபமேவு கையர் ஆடி போல ஏகும் அண்ணலார் முன் எண்ணிலார் மீளி வேடர் நீடு கூட்டம் மிக்கு மேல் எழுந்தது அண்ணலாருக்கு முன்னாலே பெரும் கூட்டமாக வேடர்கள் போனார்கள் ஏனமோடு ஏனம்னா பன்றி மானினங்கள் மான்கள் எண்கு கரடி தின்கலை குளம் கலைமான் காண மேதி யானை யானை வெம் புலிக் கணங்கள் புலி கான்மறை காட்டுமான் இவ்வளதையும் வேட்டையாடுனாங்களாம் ஏனமோடு யானை வெம்புலி கணங்கள் கான்மறை ஆனமா அநேகமா வெகுண்டெழுந்து பாயமுன் சேனை வேடர் மேல் அடர்ந்து சீறி அம்பில் நூறினார் அத்தனையே வேட்டையாடுறாங்க ஆனா உன்னும் யானை கன்று வேட்டையாடக் கூடாது கருவுற்ற விலங்கு வேட்டையாடக்கூடாது விலங்கு குட்டிகள் வேட்டையாடக் கூடாது தர்மம் பாருங்க வேட்டையாடக் கூடாது மற்றதைத்தான் வேட்டையாட பூவை பறிக்கிற பொழுது மொட்டா இருக்கிறத பறிக்க கூடாது அதுல ஒரு தர்மம் அது மாதிரி எல்லாம் வேட்டையாடினார்கள் ஒரு பன்றி ஒரு பார்வை பார்த்தது நம்ம பழைய பன்றி மறந்துறப்படாது ஒரு பார்வை பார்த்தது மூணு பேர் அதை தொடர்ந்து ஓடினார்கள் தோழர்கள் பன்றியை தொடர்ந்து ஓடினா பன்றி விரட்டிக்கிட்டு போக வந்துருச்சு கடைசியில காலத்தி மலைக்கு பக்கத்தில் வந்துருச்சு மலை அடிவாரத்துக்கு போயிடுச்சு வேகமா ஓடி வர்றாங்க மலை அடிவாரத்தில் போய் ரெண்டு மரம் மரத்துக்கு நடுவில் அதுக்கு மேல போக முடியாம மலை இருக்கு மலையில முட்டிக்கிட்டு பன்றி நின்றுச்சு தின்ன அங்கிருந்து அம்ப விட வேண்டியதானே அம்ப விடலை ஓடி வந்து பாஞ்சு வாழினாலே அதை வைக்க வெட்டின ஒன்னே பன்றி ரெண்டு துண்டா போச்சு ரொம்ப தூரம் நடந்தாச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்தாச்சு ரொம்ப கடைப்பா இருக்கு நாணனும் காடனும் சொன்னார்கள் இந்த பன்றிய காய்ச்சி சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்குள்ள ரொம்ப தண்ணி தரிக்குது ஓடி வந்த தண்ணி தரிக்கல போய் கலந்துகளின் ஒரு ஆறு ஓடுது இப்பவும் ஓடுது மண்ணா ஓடுது பொன்புகளின்னு ஒரு ஆறு ஓடுது இந்த பொன்புகளி ஆத்துல போனா தண்ணி கிடைக்கும் சரி வாங்க புறப்டா பொண்ணுகளி ஆற்றின் கரை அந்த இடத்துக்கு வர்றாங்க பொன்னுகளி ஆற்றில வந்து தண்ணீரை குடிச்சு குடிச்ச உடனே மேல பாக்கிறாங்க காலத்தி மலை தெரியுது தோன்றும் குன்றில் நண்ணுவோம் இந்த தெரியற மலை ஏறலாமா தின்னன் கேட்கிறான் வாழ்க்கையே மாறப்போகுது ஆறு நாளையில எல்லாம் மாறப்போகுது இந்த மலையில ஏறலாமா நல்லா ஏறலாம் அங்கே ஒரு காட்சி இருக்கிறது என்ன காட்சி தெரியுமா சேனுகர் திருக்காலத்தின் மலைமிசை எழுந்து செவ்வ கோணவில் குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் குடும்பத்தேவர் குடிமித்தேவர் காதல வார்த்தை பார்த்திருச்சு முன்னம் அவனுடைய நாம கேட்டான் பாட்டை மாத்திக்கிறேன் காதல குடும்பத்தேவர் குடிமித்தேவர் குடிமித்தேவர் மேல சிவபெருமான் குடிமத்தேவர் இருப்பார் அப்படியா போயிருவான் இந்த மலை கிட்ட வந்த உடனே என் மேல உள்ள பாரம் குறைஞ்சாக்க தெரியுது என் விருப்பம் கூடுகிறது தேவர் எங்கே இருக்கிறார் சீக்கிரம் காட்டு குடிமத்தேவர் எங்கே இருக்கிறார் சீக்கிரம் ஒரு சுகம் பிறக்கிறது அது எப்படி சுகம்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறகுதம்மா அதை வெல்ல தெரியாமல் மனசு வேதனை கொண்டுதம் என்னன்னு சொல்ல தெரியல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு போகணும் போகணும் சரிவா பொண்ணுகள் ஆற்று கரை மரத்தின் இந்த பன்றிய சுட்டுக்கிட்டு காடனுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு காடன் பன்றியை சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான் இந்த ரெண்டு பேரும் ஏறாங்க யார் ரெண்டு பேரும் போறாங்க போற பொழுது என்ன தேவது முழக்கம் கேட்கிறான் அது என்ன ஏதோ ஒரு முழக்கம் கேட்குதே நடு மத்தியான நேரம் கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால்வரையின் உச்சி அதிரிதரும் ஓசை ஐந்தும் ஆறுகளின் முழக்கம் காட்ட ஏதோ ஒரு அஞ்சு வாக்கியங்கள் சத்தம் கேட்குது அது என்னன்னு தெரியாது என்ன சொல்றான் வண்டுகள் முய்கின்றன சத்தம் அப்படி கேட்டுது அவனுக்கு அதான் தெரிஞ்சது இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் முயத்து மறுகளும் ஒலிகொள் என்றான் ஐந்து தேவதற்கு கேட்குது மலையில கேக்குமா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பருவத மலைன்னு ஒரு மலை இருக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் அங்கிருந்து போலூர் போற வழி பர்வத மலைன்னு அடிக்கொடு சிவலிங்கம் அண்ணாமலை படிக்கொடு சிவலிங்கம் பர்வதமலை காஞ்சி பெரியவர் சொன்ன வார்த்தை பர்வதமலையை சுத்தி வந்துட்டு போயிட்டார் ஏறலை இந்த பர்வத மலை பதிமூணு கிலோமீட்டர் உயரம் நான் மூணு தடவை ஏறி போயிருக்கேன் போனா மேல மலை போறதுக்கு வழியே கிடையாது ஒண்ணும் கிடையாது கடப்பாறையை ஊனி வச்சு இந்த கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளி ஏறணும் நடக்கிற காரியமா கனமான உடம்பா இருந்தா கடப்பாறை கையோட வந்துடும் யோசிச்சு பாருங்க உடம்பு சுமையா போனோம் பொல்லாது உடம்பு லேசா இருந்தா பரவாயில்ல கடப்பாறையை பிடிச்சு ஏறணும் போனோம் கடப்பாறையை பிடிச்சோம் எப்படியோ மூச்சு குத்து புடிச்சு அப்படி இப்படி விழுந்தராம ஏறிட்டோம் மொட்டை பாறை கடப்பாறை கடப்பாறை படினு அதுக்கு பேரு அதை தாண்டி மேல போனா அடுத்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவுல அதிகம் அதுல ஒரு படி போட்டிருக்கான் தண்டவாளப்படி ரெண்டு படிக்கு நடுவுல கால விட்டா மோட்சம் கிடைச்சிடும் தண்டவாளப்படி எப்படி இருக்கு சிவா சிவா சிவா சிவா தண்டவாளப்படியை தாண்டிடம் அதுக்கும் மேல போனா மலையில இப்படி ஏறுது மேல ஏழிப்படி காத்து சுழன்று அடிக்குது ஏழைப்படியில் ஏறி போயிட்டோம் அதுவும் தாண்டி போனா ஒரு சின்ன குன்று குன்றுக்கு கீழ்ப்பகுதி பள்ளம் குன்றின் அடிவாரத்துல தலையை சாட்சிக்கிட்டு போகணும் நிமுந்தா குன்று முட்டும் இந்த பக்கம் சாஞ்சா கீழ விடணும் அதுக்கு ஆகாசப்படின்னு பேர் வைக்கிறான் நாலு படி நாங்க ஒழுங்கா படிச்சோமோ படிக்கடியோ நாலு படி ஏறணும் என்னென்னபடி கடப்பாரப்படி தண்டவாளப்படி ஏணிப்படி ஆகாசப்படி ஒரு வழி ஆயிடுச்சு இப்படி நாங்க மேல ஏறி மேல போயிட்டோம் போய் பார்த்தா சிவபெருமான் அவ்வளவு அழகா இருக்க கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கிறான் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அங்க ஒண்ணும் கிடைக்காது நம்ம எல்லாம் தோல்ல சுமர்ந்துட்டு போனோம் மேல போய் அபிஷேகம் பண்ணி அவளுக்கு அலங்காரம் பண்ணி தொட்டு முத்தம் கொடுத்து அவருக்கு பக்கத்திலே படுத்து சாப்பாடு ஒன்றும் கிடையாது சிவபெருமான் இருக்கிறவங்க சாப்பாடு என்னத்துக்கு சிவபெருமான் பாதத்தில் ராத்திரி படுத்துட்டான் நைட் அங்க தங்குறான் பதிமூணு பேரு ஒரு மண்டபம் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் அம்பாள் முருகன் எல்லாம் அங்கதான் திருவடிகளே தலையை வச்சு படுத்து கிடக்கிறான் சுகமா இருக்கு காத்து அடிது மே ஒளி கேக்குது எங்கையோ ஒரு மக்கள ஒளி கேட்குது எங்கேயோ ஒரு பேரிகை ஒளி கேட்குது இன்னிசை வினையர் ஆடினர் ஒருவார் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒருவார் துன்ய புனை மலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அடுக்கையர் துவள் கையர் ஒரு சிவபெருமான இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நினப்பு வருது குளலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எல்லாம் கேக்குது எனக்கு ஆச்சரியம் பெருமையோ நமக்குத்தான் இப்படி கேக்குதா இல்ல எல்லாருக்கும் கேக்குதா என் பக்கத்துல ஒரு ஆடிட்டர் படுத்து கிடந்தாரு என்னுடைய மாணவர் எழுப்புனே எந்திரிச்சார் உங்களுக்கு கேக்குதா கேக்குது எல்லாம் எழுப்பியாச்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கான் அருமையா கேக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு மெல்லோசை ரொம்ப சுகமா இருக்கு ஆண்டவன் எதுல இருக்கிறான் கீதத்தில இருக்கிறான் இசையில இருக்கிறான் அதுக்கு பேரு நாத பிரம்மம்னு பேரு இருக்கறையாய் இசை பயனாய் இருக்கிறான் ஒரு அரை மணி நேரத்துக்கு சுகமா இருந்தது அப்புறம் காலையில வந்து அவங்க ராத்திரி தேவர்கள் வழிபாடு சதுரகிரிக்கு போங்க மேல ஒரு கொகை சித்தர்கள் வாழக்கூடிய கொகை அங்க போனா இதே மாதிரி சத்தம் கேக்குது எப்படி கேக்குது தெரியாது நமக்கு தெரியாது உலகத்துல ரொம்ப இருக்கு தெரிஞ்சது ஒண்ணும் கிடையாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு முற்ற கரைமடந்தை ஓதுகிறாள் முற்ற எறும் வெறும்பந்தயம் கூற வேண்டாம் புலவில் எறும்பும் தன் கையால் என்றான் எறும்பு அது கையினால எட்டு சான் அது கையினால எட்டு சான் நீன் கையினால எட்டு சான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல அவர் அந்த காலத்துல எதுக்கு சொல்ல வந்தேன் பருவத மலையிலே அப்படி சுகமான அனுபவம் ஆனால் மலை ஏறுறது சிவபெருமான் கூட்டிகிட்டு போனா தான் உண்டு சிவா சிவா சிவா மூணு முறை போயிட்டு அந்த சுகமாக இருக்கு ரொம்ப அற்புதமான அனுபவம் எதனால ஏறுனாராம் காலத்தி மலையிலே அஞ்சு தேவதுந்து சத்தம் கேட்டுதான் அதுக்காக சொல்ல வந்தேன் ஏன் கைலாசத்தில் எந்த சத்தமும் கேட்காது பேரமைதிக்காது இங்கே சத்தம் கேட்கும் இது என்ன நானா இது பண்டுகளின் விரைச்சல் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மரக்கட்டையா இழுக்க நம்ம மரக்கட்டையா போயிட்டோம் கடவுள் இழுக்க மாட்டேங்கிறாரு காந்தமா இருந்தா இழுத்து இருப்பார் கண்ணப்புற மேல இழுத்துட்டார் முன்பு செய்வத்தின் ஈட்டம் அர்ஜுனன் ஆயிருந்து முன்பு செய்வத்தின் ஈட்டம் முடியிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட பழைய தவம் அளவிலாங்கு நெக்கு உருகி உள்ளத்து எழுபெரும் வேக்கையோடும் எலும்பெல்லாம் உருகுது கண்ணீர் கொட்டுது முன்ன போறார் முன்ன யாரு போறா நானன் போறான் முன்னால ஒ இ மட்டும் தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரியல என்ன முன்னால போனது இவன் அன்பு முன்னால போயிட்டு இருக்கு ஆண்டவனை பார்க்கணும் பார்க்கணும் குடிமை தேவரை பார்க்கணும் அன்பு மழை ஏறிடுச்சு ஆள் இப்பதான் ஏறப்போறான் பழனி மலை ஏற பொழுது கீழே முருகா முருகா முருகா முருகான்னு அன்பு முன்னால போயிரும் அன்பும் முன்பு நளிர்வரை என்னும் பெருகு சோபானும் ஏறி ஆனையாம் சிவத்தை சார அனைபவர் போல ஐயர் இவர் யாரு ஐயர் சேர்க்கலார் வைக்கிற வார்த்தை வேடன் பன்றி மறக்கர் நீ தத்துவங்கள் ஒா தாண்டி போன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாககம் விசுத்தி ஆக்மே இவ்வளதையும் தாண்டி போனாதான் யோக சாஸ்திரத்திலே கடவுளை அடையலாம் இவர் ஏறி போறார் பாருங்க ஒவ்வொரு படியா ஏறி போட்டாரா இது பேடு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி சிவத்தை சார்வதற்கு ஐயர் போடுகிறார் சேர்க்கலார் மூணு பேர் ஐயருங்கிறார் மூணு பேரு நம்ம பார்வையில் ஐயர் இல்லை இவரு ஐயருங்கிறார் திருமியில கண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட இனம் அவர் ஐயருங்கிறார் நந்தனார ஐயருங்கிறார் அவரு பார்வைக்கு இறைவரிடத்திலே பக்தியும் காதலும் கொண்டவர் ஐயர் திங்கள் சேர் சடையார் இவர் போறாரா இவர் போகும் முன்னால சிவபெருமான் பார்வை இவர் மேல பட்டுச்சு அது பட்டா தாங்க மேல போக முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முடியாது பொங்கிய ஒளியின் நீழல் பொருளில் அன்புருவமானார் அன்பு அன்பு வேற ஒண்ணும் கிடையாது நான் திண்ணன் எங்க அப்பா நாகன் நான் ஒரு இளவரசன் பண்ணும் கிடையாது இதெல்லாம் மறந்து வச்சு பெரும் அன்பு அன்பு அன்பு போனார் குடிமைத்தேவர் சிவலிங்கம் பார்த்தார் கண்டார் ஓடினார் தழுவினார் மோந்து நின்றார் இங்கேயாவது கன்று குட்டியே பசுமாடு மோந்து பாக்கம் இன்னொன்னு தெரியுமா பிறந்த உடனே கன்று குட்டிக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த பசுமாடு நக்கி நக்கி நக்கி அவளதையும் சுத்தப்படுத்தும் இப்ப யாரு கன்று சிவபெருமான் கன்று யாரு பசுமாடு நம்ம திண்ணன் பசுமாடு என்ன சார் வேடிக்கையா இருக்கு சிவபெருமான் தானே தாய் நம்ம தானே பிள்ளைகள் அவரு தானே பசு நம்ம தானே கன்று அப்படின்னு சொல்ல விடாது சேக்கலார் சொல்ல போறார் அடுத்த வாட்டல கன்று யாரு சிவபெருமானா அதை காப்பாத்தரக்கூடிய தாய் யாரு கண்ணப்படா போனார் ஆகா அடிய நேர்த்தி நேர்த்தர்தான் இங்கே அகப்பட்டார் அதிசயமான ஒரு காரியம் ஆகா இவர் எனக்கு கிடைச்சார் என்ன அழகா இருக்கார் கட்டி பிடிச்சார் முத்தம் கொடுத்தார் சாமி இது காட்டு விலங்கு வாழ்ற பகுதி இல்ல இங்க தனியா இருக்கிறீங்க உனக்கு துணையா ஒருத்தரும் அவன் தான் எல்லாருக்கும் தனித்துணை அவனுக்கு என்ன துணை தனித்து நிற்கி தலையால் நடந்த பெருமானே உண்மோடு துணையாய் இருக்க ஒருவரும் இல்லையே ஐயோ கெட்டேன் நீ தனியாய் கேட்கிறியே இத்தனாள எனக்கு தெரியாம போச்சு பெருமானே பெருமானே அழுதார் அரட்டினார் முத்தம் கொடுத்தார் மேல பூ இருந்தது திரும்பினார் ஒரு பார்ப்பனர் வழிபாடு பண்ணி இந்த பூவை எல்லாம் வச்சிருப்பார் இந்த தலையில் இருந்த பூவை போட்டு பச்சில வச்சா பிடிக்குமோ எது பூஜைன்னு தெரியாது பூசை தமிழ் தான் வடமொழி பூஜை தமிழ்ல பூசை சரிதான் என்ன கொடுக்கலாம் இவருக்கு அமுதி செய்ய இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது தான் எதை சாப்பிடுறாரோ அதை நினைக்கிறார் இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நாம் போய் இறைச்சி எடுத்துக்கிட்டு வரட்டுமா போவார் இவரை விட்டு போனா விலங்கு வந்து திரும்பி வருவார் திரும்ப போவார் திரும்ப வருவார் மாதிரி கலிங்கத்து பறவை சண்டைக்கு போயிட்டானா பொண்டாட்டி காத்து கிடக்கிறார் இப்ப வந்துருவாரு கதவை திறந்து பார்க்கிறார் வரல வந்து இதுக்குள்ளார் திரும்ப வர்ற இந்த ஆயிரத்தி மறை கதவை தாழ்பால் கையோட வந்துருச்சு வருவார் கொழுநர் என திறந்தும் வாரார் கொழுநர் என அடைத்தும் திருகும் குடுவி தாழ்பால் விடிவளவும் திறங்கினோ நோத்தி நிற்பார் காதலோட பாப்பாராம் கன்று அகல் புனித்து ஆ போல்வார் கண்ணுக்குட்டியை போற பசுமாடு மாதிரி அப்ப எது கண்ணுக்குட்டி சிவபெருமான் கன்று குட்டியா இவர் பசுமானா கன்று குட்டியை விட்டு போற பசுமாடு மாதிரி கன்று குட்டி தனியா இருக்கு இதுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது ஆறு தமறாக நீர் இருப்பது அகல மாட்டேன் ஆள் இல்லை அதனால நான் போக மாட்டேன் ஆனா ஒண்ணு உனக்கு சாப்பிட என்னவாவது வேணும் அதனால நாம் போகத்தான் வேணும் போறதா போக போறதா போக சரி போவோம் புறப்பட்ட போனார் பன்றிய சுட்டு மலையிலிருந்து இறங்கி பொண்ணுகலி ஆற்றங்க வந்து பன்றி சுடுறத்துக்கு போயிட்டார் தாமதம் இவனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுரா வங்கியினை பற்றி போக வல் உடும்பு என்ன நீங்க மாதிரி குடிமை தேவரை புடிச்சுக்கிட்டான் நம்புல தலைமை விட்டான் நம்ம ராஜா இல்ல நலப்பட்டான் தேவருக்கு தேவருக்கு நலப்பட்டான் இந்த வார்த்தையை தின்னா காலன் கேட்டான் அதுவும் அவன் ஆதரவு எல்லாம் பறந்து போச்சு ஒரே நினப்பு என்ன நினைப்பு குடிமத்தேவர் குடிமத்தேவர் குடிமத்தேவர் எல்லாம் மறந்து போச்சு பன்றிய எடுத்தார் காச்சினார் அம்பில் கோர்த்தார் பல்ல கடி பார்த்தார் நல்லா இருக்கா சுவையா இருக்கா சுவையா இருக்கு தேக்க மரத்து இலை எடுத்தார் துப்பினார் கையில வச்சுட்டார் இதுதான் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் வாயில வச்சு கடிச்சு பார்த்து நல்லா இருந்தா முழுங்கிருவான் விடுவமா விடுவா துப்பி வச்சுட்டாராம் இனியவைகளை தேக்கிழகிட்டார் காடனும் பார்த்தார்கள் இவன் மயங்கி விட்டான் இறைச்சியை துப்புறானே பசியோட இருந்து சாப்பிடாம போறானே தேவுமால் கொண்டான் போய் தேவராக்கிய கூட்டிகிட்டு வருவோம் அப்பாவுக்கு சொல்லுவோம் இவன் இனிமே நமக்கு வரமாட்டான் ஒத்து வர மாட்டான் காடனும் புறப்பட்டார்கள் அப்பா பாக்க இவனுக்கு கவலையே இல்ல வந்தாங்க பேசனை எதுவுமே கேட்காது எல்லாம் குடும்பத்தேவர் குடிமித்தேவர் குடும்பத்தேவர் ஒரு கையில வில்லும் அம்மும் ஒரு கையில அந்த ஊன் எச்சில் வாயில மஞ்சள நீர் ஆமா பூவுக்கு என்ன செய்யறது முதல்ல பூவை எடுத்து தலையில சொல்லிக்கிட்ட சரியா போச்சு அங்கிருந்து புறப்பட்டு வர்றான் சிவலிங்கம் மேல பூ போட்டிருக்கு பச்சில போட்டிருக்கு அதை தள்ளணும் இந்த கையில வில்லம்பு இந்த கையில நைவேத்தியம் என்ன செய்யலாம் செருப்பு காலால ஒரு தள்ளு தள்ளன சிவபெருமான் தலையில இவன் செருப்பு கால் பட்டு ஒரு தள்ளு பூவை தள்ளி விட்டான் அவர் குளிக்கணும்ல வாயில உள்ள எச்சில் தண்ணீர் அப்படியே துப்பினான் குளிச்சுக்கிட்டாரு இந்த தலையில வச்சிருந்தான் பாருங்க பூ அதை எடுத்து அவருக்கு போட்டான் கையில வச்ச நைவே தேட்ட முன்னாள் சாமி சாப்பிடு உனக்கு ரொம்ப பசிக்கும் இழைத்தனர் நாயனார் இருப்பியே என்று வெற்பின் முளை தேழு முதலை கண்டு முடிவிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி தலையில் இருந்த பூவை பொன் செருப்பால் மாற்றினான் தங்கத்திடையா செருப்பு போட்டிருப்பாங்க சிவபெருமான் தடையில படுறதுனால அந்த செருப்பு பொன் செருப்பாக மாறிவிட்டது பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அன்ப உத்திர மாதிரி வாயில உள்ள எச்சு தண்ணியை விட்டன இந்த பரு பன்றி மாமிஷம் நல்லா இருக்கான் யார்கிட்ட சிவபெருமான் கிட்ட சாப்டு பார்த்தேன் ரொம்ப சுவையா இருக்கும் அழகிது சொல்லுங்க நீமானுக்கு எச்சில் வைக்கலாமா பன்றி மாம்சத்தை வைக்கலாமா நம்ம வைக்க கூடாது அவர் வைக்கலாம் ஏன் அப்படி நமக்கு அதெல்லாம் வித்தியாசமா தெரியுது அந்த புண்ணியமானுக்கு அதெல்லாம் வித்தியாசமா தெரியல ஒரு அக்காவும் தங்கச்சியும் அப்பவும் பூஜை பண்றா சரியா குருநாதர் சொன்னார் அவளுக்கு சரி நீ பண்ணக்கூடாது உனக்கு சரி இந்த அவளுக்கு வித்தியாசம் கிடையாது பூஜை பண்றா உனக்கு வித்தியாசம் வருது நீ பூஜை பண்ணாதப்போ மனசுதான் காரணம் எச்சில வைக்கலாமா கடவுளுக்கு அருமையா இருக்கு முழுக்க ஆயிரத்தி சொச்சம் பாட்டு அற்புதமாய் பாடக்கூடிய பெருமக்கள் வைஷ்ணவ பெருமக்கள் ஒும் தா எடுத்துவார திருவாசகங்களில் சைவ பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை விட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வைணவ பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு ஆயிரம் பங்கு அதிகம் நம்ம கோயிலுக்கு போனா தேவார திருவாசகம் ரொம்ப குறைவாத்தான் படிப்போம் அவங்க நாலாயிரம் பாட்டை விடாம படிப்பாங்க ஜீயர் சுவாமிகளா வரணும்னா நாலாயிரம் பாட்டும் பாடம் இருக்கணும் பாட்டு பாட்டு படிச்சா பார்த்தது அதுவே தகரால யோசிச்சு பார்க்க அற்புதமான வாக்கு திருவாய் மொழி அரையர் அதை பாடி ஆடுவார் ஒரு பை பையில சால சால கிராமங்கிறது பெருமாளுடைய ஒரு வடிவம் உள்ள சக்கரம் இருக்கும் சங்கு இருக்கும் மேல கண்டகி நதி கரையில் முக்திநாத்துல போய் எடுத்து வர்றது சால கிராமம் முக்திநாத்ல நூத்தி எட்டு ஐஸ் கட்டியா விழுதும் அதுல போய் குளிக்கணும் ரெண்டு தடவை குளிச்சோம்னா உடம்பு விரைச்சு போயிடும் அங்க கிடைக்கிறது சால கிராமம் பையில வச்சிருப்பார் கண்ணு தெரியாது வெத்தில பாக்கு போடுறவர் அந்த காலத்துல கொட்டை பாக்க கிடையாது கொட்ட பாக்க வாயில போட்டு கடிச்சார் கொட்டை பாக்க வச்சிருப்பார் சால கிராமத்தை வச்சிருப்பார் திருவாய்மொழி சொல்லுவார் கையை வைப்பார் வெத்தில வாக்கு போடணும் சால கிராமத்தை ஒரு ஓரத்தில் வச்சிருக்கார் இந்த பக்கத்துலதான் கண்ணு சரிய அப்படியே தடவி எடுப்பார் வாயில போட்டு கடிப்பார் கடிக்க வராது என்னன்னு பார்த்தா சால கிராமம் தெரியாம கடிச்சுட்டேன் தொடச்சி உள்ள வச்சிருவார் பாக்க எடுத்து போட்டு சாப்பிடுவார் மத்தியான ஒரு தடவை சால எடுத்து கடிப்பார் இவர் ஒரு நாளைக்கு நாலு முறை வத்தில வாக்கு போட்டா அவன் நாலு முறை கடிப்பட்டான் எம்பெருமான் சிவபெருமான் பிட்டுக்கு மண்சு மந்து பிறம்பால் அடிபட்டான் நாராயண மூர்த்தி சால கிராம மூர்த்தி இவரு பால் பல்லாட்டானு கடிப்பட்டான் இப்படி கடி அந்த ஊர் ராஜா ஒரு கோயில் கட்டணும் கோயில்ல விக்கிரகத்தை வைக்கணும் ராஜாவுடைய குருநாதர் சொன்னார் அரையர் வச்சிருக்கிற சால கிராமத்தை வாங்கிட்டு வாழி சொல்றார் அதை கேட்கிற சால கிராமம் ரொம்ப ஆற்றல் உள்ளது அதை வாங்கிட்டு வா கோயில் அதான் வைக்கணும் ராஜா ஓடி வந்தான் காலில் விழுந்து கும்பிட்டார் அறைய திரும்பி கும்பிட்டார் என்ன வேணும் சால எதுக்கு கோயில்ல வைக்கிறதுக்கு நீ கேக்கல அதன் போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான் எத்தனை நாள் கடி வாங்குவான் அழுத்து போச்சு அதான் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் இந்தா வாங்கிக்கோ கொடுத்தாச்சு ராஜா வாங்கிட்டு போய் வச்சுட்டு யாருக்கும் அடிசில் சும்மா நெய் வலியுது நூறு அண்டா ஒரு பக்கம் திருவாய்மணி ஒரு பக்கம் பிள்ளை பெருமாள் ஐயங்கிரபந்தம் அருமையான பாடிக்கிறாங்க மூணு நாள் ஆச்சு ராஜா தூங்குறான் கனவுல சால கிராமம் போய் நிற்குது மகாராஜாவுக்கு சந்தோஷம் பெருமானே உனக்கு எல்லா பூஜைகளும் ஒழுங்க நடக்குதா நடக்குது அக்கார அடிச்சலுக்கு போதுமான அளவு இனிப்பு போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்க நாலாயிரம் எல்லா பாட்டையும் விடாம சொல்றாங்களா சொல்றாங்க என்ன வேணும் நான் திரும்பவும் வெத்தில வாக்குப்பட்டிக்கு போகணும் என்னையா ஒரு வெத்தில வாக்குப்பட்டியில இருந்த எது ராஜாவுட்டு அரண்மனையில உனக்கு இல்லை என்ன அவன் பையில வச்சிருப்பான் அவன் கொட்ட பார்க்கத்தான் எடுப்பான் நான் தட்டி விட்டு விட்டு கையில போய் கருவை போட்டு ஒரு தரவை கடிப்பான் பொழுது உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதலன் மனநே உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூல் ஒளிமூர்த்தி நெடியாய் டியே திலகம் உலகிற்காய் நின்ற திருவேங்கடத்த பெருமானே குலதொல் அடியேன் உன் பாதம் கூடுமாறு திருவாய்மொழிய சொல்லி அந்த திருவாய்மொழி தமிழ் பட்ட எச்சில ஒரு நாளைக்கு நாலு வேலை எனக்கு அவன் வாயில அபிஷேகம் பண்ணுவான் பாரு அந்த எச்சில் அபிஷேகம் உன் கோயில்ல கிடையாது போய்யா நான் திரும்புவது வெத்தில பார்க்கப்பட்டு கேட்க போயிருவேன் யோசிச்சு பாருங்க வாயின தேவாரன் சொன்னா அந்த எச்சில் அமுதம் நான் சொல்லல சிவபெருமான் சொல்ல போற இவருடைய எச்சில் அவருக்கு அபிஷேகம் ஆயிற்றுடைய காதலை கண்டு சூரியன் வழிபட்டு கும்பிட்டு மலையில விழுந்துட்டானா ஆனா சாயங்காலம் சூரிய அஸ்தமனா அதை அப்படி சொல்றாரு சேர்க்கிறார் இவருடைய அன்பை பார்த்து கீழே விழுந்து கும்பிட்டு மலையில விழுந்துட்டானா சூரியன் ராத்திரி காவல் காக்கிறார் எந்த புலியும் வரக்கூடாது வெளிச்சமா தெரியுதான் தெரியுதான் அது எப்படி இருந்தாங்க ஒன்னும் கிடையாது முத்து நவரத்தனும் கொட்டி கிடக்கா நில ஒில பட குரங்குகள் ஒரு மணி விளக்கு மாதிரி ஒளி கொடுக்க ஒடுங்கிய ஞானிகள் உடம்ப ஒரு ஜோதி தெரியுதான் எல்லாம் சேர்ந்து மலை இருட்டிலும் ஒளிவிட்டது கைலாச மலை ராத்திரி இருட்டில் ஒளிவிடும் அமங்க மேல ஏறி போற பொழுது பரிக்கிரமா பண்ற சுத்தி வர்றவரில் கைலாசத்தை சுத்தி வர்ற பொழுதுல தங்கி இருக்கும் இடத்துல தங்குறோம் திரவுக்குள்ள ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வெளியில வந்து பார்க்கலாம் விழுத்து போர்த்துக்கிட்டு படுக்க கூடாது நானும் தான் படுத்துருந்தேன் கூட்டிட்டு போனவர் ஒன்னு சொன்னார் மலை கண்ட நோய்கள் வந்துடும் தண்ணி நிறைய குடி காய்ச்சல் வரும் வாந்தி வரும் தலைவலிக்கும் பசிக்காது உடம்பு அழுக்கும் நான் அவர் சொன்ன வார்த்தையை வேதவாக்க எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூணு லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டேன் குளிர் ஒரு பக்கம் தண்ணி குடிச்சது ஒரு பக்கம் ராத்திரி போய் நாங்க நாலு பேர் படுத்து இருக்கிறோம் சின்ன இடம் பேர் கடைசியா படுத்து இருக்கிரிச்சு திருவடி தீட்சித்தாங்க குளிர் ஒரே கும்பிருட்டு தடவி தடவி டார்ச் எடுத்து டார்ச் அடிச்சு சூவை மாட்டி வெளியில வர்றதுக்குள்ள பெரும்பாலா போயிடுச்சு அவசரம் வெளியில வந்து கதவை தாண்டி சிறுநீர் கழிக்கிற பொழுது நிமிந்து பார்க்கிறேன் கைலாசமலை ஜோதியா தெரியுது மற்ற மலை எல்லாம் கைலாசம் ஜோதிமலை ஐயா அறிவொளி ஐயாட்ட வந்து சொன்ன கைலாசம் ஜோதிமயமா தெரியுது அது ஜோதிமலை சுயம்பிரகாச மூர்த்திகள் கைலாசம் ஜோதியா தெரியும் ராத்திரி ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வெளியில வந்து பார்த்தா பல பல பல பலனும் ஜோதியா தெரியும் காலையில ஆறு மணிக்கு சூரிய வெளிச்சம் படுறது பார்த்தா பொன்னார் மேனியா அதே மாதிரி காலத்தி மழை அது வடகை இது தென்க இலை அவ்வளவுதான் விடுஞ்சது கண்ணப்பா நாயனார் இல்ல இன்னன் தின்னன் தானே கண்ண கண்ணப்பர் திண்ணன் வெளுந்தானா தூங்கினாத்தானே இருந்திருக்கிறது காவல் ஏன் இந்த குடிமை தேவருக்கு கஷ்டம் வந்துடப்படாது இத்தனை காலமா அவரை யாரும் காப்பாத்தினார் அதான் அன்பு வர்ற பொழுது இதெல்லாம் ஒன்னு செயல்படாது ஒன்னு செயல்படாது அப்படி காவல் காத்தார் சாமி உனக்கு பசிக்கும் இல்ல இரு வேட்டை ஆடி நல்ல கறி கொண்டார்ட்டு போயிட்டார் சிவ கோச்சரியார் பூஜை பண்றதுக்கு காதை தவறல உயர்ந்த அந்தனர் சிவபக்தர் கோயில்ல இருந்து பூஜை பண்றதுக்கு பலகாலம் தவம் பண்ணி இருக்கணும் பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதாவோட பேசுவார் பூஜை பண்றது வெளியில யார் பேச மாட்டார் யாரா இருந்தா என்ன ஜமீன்தாரணி அம்மா வந்தாலும் பேச மாட்டார் அம்பாலோட தான் பேச்சு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும் நம்ம எங்கையோ நின்னு கும்பிடுறோம் அர்ச்சகர் பக்கத்துல போய் நிற்கிறார் எவ்வளவு புண்ணியம் யோசிச்சு பாருங்க இவர் என்ன செய்கிறார் சிவகோச்சரியார் பெரிய சிவபக்தர் வந்தார் சாமியை பார்த்தார் யார் செய்தது ஊக்க குடிச்சிட்டார் பன்றி மாம்சம் அந்த பக்கம் போற அடிக்கிறது யோசிச்சு பாருங்க அவரு தூய்மையான அந்தனர் ஐயோ பன்றி மாம்சத்தை வச்சு முஸ்லிம் பெருமக்கள் கூட பன்றி மாமிசம் சாப்பிட மாட்டாங்க போனார் திரு அலகிடக்கூடிய குச்சி எடுத்துக்கிட்டு வந்தார் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டார் குச்சியை தலையை சுற்றி எரிஞ்சார் கீழே இறங்கி பொம்புகளை ஆற்றுல குளிச்சார் பொங்குகள குளிிச்ச திரும்ப ஏறி பவித்திர பூஜ பவித்திர உற்சவம் கோயில் பெருந்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆலயங்கள்ல நிறைய வழிபாடு பண்றோம் பல பேர் வர்றதுனாலையும் போறதுனாலையும் நம்ம வழிபாடுகள்ல வரக்கூடிய குற்றத்தினாலையும் ஏதாவது தப்பு வந்திருக்கலாம் மறந்து மன்னிக்க பகவானே அது பவித்திரது ராமந்த மாமிஷத்தை வச்சானாலும் மீனும் கொண்டிருக்கேன் அதன் கங்கை வேடன் இவன் காலத்தி வேடன் அதானே சேது புள்ள எழுதுறாரு என்ன குடுத்தா தேலும் திருத்திய மீனுமா தெரியுமா பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் அன்போட கொடுத்த அது பவித்திரம் அது சுத்தமானது கைய தொட்டார் நாம் உந்தனம் தொட்டாச்சு சாப்பிட்ட மாதிரி பவித்திர உற்சவம் ஏன் பண்டி மாமிஷம் உற்சவத்தை முடிச்சார் சாமிக்கு அபிஷேகம் பண்ணனர் அலங்காரம் பண்ணனர் போயிட்டார் இவர் கரெக்டா வந்தார் கால காலையில் அவர் இவர் காலையில எந்திரிச்செங்க போவார் வேட்டையாட போவார் வேட்டையாடினார் பன்றி மான் கொன்று காய்ச்சி சுவை பார்த்து தேன் புளிஞ்சு பழையபடி சாப்பிட்டு பார்த்து கொண்டாடிட்டார் கொண்டாண்டு அவருக்கு முன்னாடி வச்சுட்டார் பகல் பூரா வேட்டை ராத்திரி பூரா காவல் எப்ப தூங்குவார் கிடையாது ஆறு நாளும் தூக்கம் கிடையாது அதான் சார் ஆறு நாள் அன்பு தூக்கம் கிடையாது பகல்ல வேட்ட சாப்பாடு ஏற்பாடு காத்திரி போட அவருக்கு காவல் நானன் காடல் வந்துட்டான் அப்பாவை கூட்டிட்டு நாகன் வந்துட்டான் திண்டா காது கேட்கல என்னென்னமோ சொன்னாங்க திரும்பி வா தேடைய நாமம் கேட்டான் கொஞ்சம் பாட்டை மாத்திக்கிறேன் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங் கேட்டான் பின்னம் அவன் துடைய காலத்தி பின்னம் அவன் காலத்தி கேட்டான் பேர்த்தும் அவன் சேவடிக்கே பிச்சென்னானான் அன்னையுடன் அத்தனையும் அன்றே நீத்தான் அகன்றான் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தான் தன் நாமான் தலைப்பட்டான் திருநாவுக்கரசு வருமானுக்கு அப்படியே இவருக்கு வைக்கலாம் எல்லாம் போச்சு கிடையாது அப்பா அம்மா போன பிறவிக்கு யாரு அப்பா அம்மா அடுத்த பிறவிக்கு யாரு அப்பா அம்மா கடவுள் தான் அப்பா அம்மா அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ எல்லாம் பகவான் எல்லாம் குடிமித்தேவன் சரி நமக்கு ஒத்து வர மாட்டான் திரும்பி போயிட்ட போய் இவன் புற இரும்பு பொன்னாகிவிட்டது முன்புரு வேதகத்து இரும்பு பொன்னான போயிடுச்சு எல்லாம் கலண்டு போயிருச்சு நானன் காடன் போய்விட்டார்கள் அப்பா அம்மா தேவராட்டி போய்விட்டார்கள் தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் நல்வினை தீவினை போச்சு யாரு நல்வினை தீவினை சுட்டுகிட்டு இருந்த காடன் தீவினை ஒரு நேரத்தில் ஒரு பொருளை போட்டு எரிக்கிற பொழுது ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுகிட்டே இருப்போம் கடைசி அந்த குச்சியவும் தீயில போட்டுருவோம் நல்வினை நம்ம கடவுள் கூட்டிக்கிட்டு போவோம் அப்புறம் அந்த நல்வினை கணக்கு முடிஞ்சிடும் அதுவும் அங்கு ஐக்கியமாயிரும் ஞானம் கூட அங்க தேவைப்படாது ஏக போகமாய் நீயும் இருகும் வகை பரமசுகம் அதன் ஏக நாயகா லோக நாயகா இமையவர் பெருமானே அப்படி ஆயிரும் எல்லாம் போச்சு மூன்று மலம் யாரு மூன்று மலம் அப்பா ஒண்ணு அம்மா ஒண்ணு தேவராட்டி ஒண்ணு எல்லாம் போயச்சு இப்ப சுத்தமா இருக்க இனிமே இவருக்கு எந்த குறையும் கிடையாது அஞ்சு நாள் இப்படி விட்டு அழுதான் பெருமான் கனவுல காட்சி கொடுத்தான் அற்புதமான பாட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பு அன்புக்கு வடிவம் கொடுத்தாது கண்ணப்பன் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு வேற அறிவே கிடையாது அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் அவன் என்ன பண்ணாலும் நமக்கு அது இனிப்பு அவனுடைய நிலை இவ்வாறு அவன் செருப்பு காலால என் தலையில மிதிச்சான்ல ஆமா அது எப்படி இருக்கு தெரியுமா முருகப்பெருமான் என் தலையில மிதிச்ச பொழுது உண்டான மகிழ்ச்சியை இந்த செருப்படி மகிழ்ச்சியா பாட்டு அவனுடைய அன்பு வெள்ளம் போன்ற செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தால் அவன் எச்சி தண்ணீரை என் தலையில ஊத்துறான் பாரு கங்கையை விட புனிதமாக இருக்கிறது தேவர்கள் தரக்கூடிய மலரை விட அவன் தலையில சொருகி இருக்கிற மலர் சிறப்பாக இருக்கிறது வேள்வியில் தரக்கூடிய அவி உணவை விட அவன் கொடுக்கிற அந்த ஊன் அந்த பன்றி மாமிசம் எனக்கு இனியது மந்திரங்களை விட அவன் அன்பினால் சொல்லக்கூடிய மொழிகள் எனக்கு இன்பமானவை சிவகோச்சரியார் நாளைக்கு ஒளிந்திருந்து அன்பு செயல்பட போகுது சடங்கு ஒளிஞ்சிருந்து ஆண்டவனே ரெண்டு வழியா பார்க்கலாம் ஒண்ணு கோயில் பூஜை எல்லாம் பண்றது அது சடங்கு அதெல்லாம் தெரியாம அன்பு மட்டும் பண்றது அன்பு செயல்பட போகுது சடங்கு ஒளிஞ்சிருந்து பார்க்க போகுது அதான் இந்த காட்சி நாளைக்கு ஒளிந்துச்சரியடி வேட்டையாடி போச்சு ரொம்ப நேரமா போச்சு தாழ்த்து விட்டது அப்படின்னு ஓடி வர்றான் என்னமோ சகுனம் சரியா இல்ல சகுனம் சரியில்லையே சாமிக்கு என்னமோ ஆயிடுச்சோ மனசு சொல்லுது ஓடி வந்து பாக்கறான் வலது ரத்தம் இந்த கண்ணட்டதுமான் என்ன கடிச்சது போச்சேன் புலி வந்ததா கரடி வந்துதா பன்றி வந்துதா, தெரியலையே ஐயோ கட்டேன் இப்படி தெரிஞ்சா போயிருக்க மாட்டேனே எம்பெருமானே நான் என்ன செய்யறது பாவியே கண்ட வண்ணம் பரமனார் கடுத்தது ஆவியில் இனிய எங்கள் அத்தனார்க்கடுத்தோ மேகினார் பிரியமாட்டா இமலனார் தருகிறேன் செய்கிறேன் ரத்தம் கொட்டது பச்சளை கொண்டாந்தான் கசத்தினான் தண்ணிய ஊத்தினான் பச்சளைய வச்சான் ரத்த என்னடா செய்யறது யோசிச்சான் உற்ற நோய் ஊனுக்கு ஊன் படிச்சு நீபகம் வந்தது கெடுத்தான் அம்ப கூர்மையான அம்பு தன் கண்ணை தோண்டி அப்பிவிட்டான் சொல்லிவிட்டேன் உடம்புல முக்கியமான உறுப்பு எது கண் ஆமாங்க கண் அவளது முக்கியமான உறுப்பு எந்த உறுப்பு அடி வாங்கினாலும் கண்ணு கண்ணீரோடும் அந்த உறுப்பா கண்ணீரோடும் யோசிச்சு பாருங்க கண்ணு தோண்டி அப்பிவிட்டார் நிலத்தி நின்று ஏற பாய்ந்தார் குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் சில பேர் சிரிக்கிற பொழுது தோல் குழுங்கும் வாடியாரசாமி தோல் குழுங்கும் ார் ஒரு ஆட்டார் கூடி நன்று இந்த மதி நாம் பண்ண கட்டிக்காரணம் என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார் யாரு ஒத்த கண்ணோட நிற்கிறார் நமக்கு போன கண்ணு தானே தெரியும் அவருக்கு கண் போனது தெரியல சிவபெருமானுக்கு ரத்தம் நின்னது சந்தோஷமா இருக்கும் சாமிநாதய்யர் மிதிலப்பட்டிக்கு போனார் செட்டி நாட்டுல மிதிலப்பட்டி கவிராயர் ஒருத்தர் வீடு அங்கே சிலப்பதிகார ஏடு கிடைக்கும்னு சொல்லிட்டான் சாமிநாதையருக்கு எப்படியாவது தமிழ் ஏட்டை எடுக்கணும் எழுபது வயசுக்கு மேல இருக்கும் கவிராயர் வீட்டுக்கு போயிட்டார் கவிராயரே உங்க வீட்டுல மேல ஏடு இருக்காம இருக்கு எங்க பரன் மேல இருக்கு பரன் எங்கே இருக்கு அந்த இருக்கு அதுக்கு எப்படி ஏறுறது ஏணி மனத்தை வச்சுட்டா ஏறணும் நீங்க எப்ப ஏறுனீங்க வீடு கட்டுற போது ஏறின வீடு எப்ப கட்டுனீங்க ஐம்பது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் யாரும் அங்க போகல ஏடெல்லாம் அங்கதான் கிடக்கு எப்படி இருக்கு கடவுளுக்குத்தான் தெரியும் சாமிநாத ஐயர் எழுபது வயசுங்க தமிழுக்காக அந்த ஏணியில ஏறுற மேல போனா ஒரே தூசி அம்பது வயசு குப்பார் படை அப்படி தட்டி விட்டு ஊதி ஊதி ஊதிமேகலை ஏடு கிடைச்சேடி மணிமேகலைன்னு ஒரு ஏடு தமிழுக்கு ஒரு புது நூல் கிடைச்சிருச்சே ஒரு கருந்தேள் கையில பட்டு வயசு எழுபது கருந்தேள் கொட்டி கருந்தேள் கொட்டிய துக்கத்தை விட மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது பாடுபட்ட காப்பாற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கான் அவர் அவர் வாழாமல் தமிழை வாழ வைத்தார் புதிய மொழி பிறந்த மொழி வாழ்வரையும் காலமெல்லாம் புலவோர் நெஞ்சில் துதியறிவாய் அவர் நாவின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துளங்குவாயே பாரதி பாடனார் அது மாதிரி நின்ற செங்குர்தி கண்டார் நன்று நான் செய்த இந்த மதி திரும்பினார் இரண்டு கண்ணை ஒரு நேரத்தில் ரத்தம் உண்டாக்கி இருக்கக்கூடாது அடுத்த கண்ண கண்ணு கண்ணு கண்ண ரத்தம் இவர் கவலைப்படல வந்துட்டு போகுது எனக்கு ரெண்டு கண் இருக்குல்ல அவருக்கு ரெண்டு கண் நமக்கு ரெண்டு கண் நல்லவேளை சிவபெருமான் மூணு கண்ணோட உட்காராம உட்கார்ந்த ஆபத்தா இருக்கும் என்ன பண்ண இந்த கண்ணை தோண்ட தோண்டி அப்பணும் அப்புறதுக்கு கண்ணு தெரியணுமே அறிவு பாருங்க அதான் கலைமலிந்த சீர் நம்பி நம்மளா இருந்தா கண்ணை தோண்டி விட்டு தடவிக்கிட்டே நிற்போம் எங்கே அப்புறதுன்னு எங்கேயாவது மரத்தை கொண்டே அப்பிட்டு வருவான் பாரு அறிவு வேலை பார்த்தது இந்த கண்ணை தோண்டிட்டா இடத்தை கண்டுபிடிக்கிறது ரெண்டு கண்ணும் போச்சு செருப்பு காலால அவருடைய தோண்ட போனா இல்ல சிவபெருமானுக்கு தாங்க முடியல கைய பிடிச்சிட்டோடும் சந்தோஷமா எடுத்தாரான் எப்படி இன்னொரு கண்ணு போனா போயிட்டு போகுது உள் நிறை விருப்பினோடும் ஒரு தனிப்பகலி கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தரித்திலரு தேவ தேவர் நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப கண் அப்ப நில்லு கண்ணை அப்புவதற்கு நில்லு கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அதிலிருந்து கண்ணப்பர்னு பேரு அங்க அமுத வாக்கு மூன்று அடுத்து கண்ணப்ப நிற்க அங்கிருந்து சிவகோச்சரியார் பார்க்கிறார் மா வளத்தில் நிற்கிவபெருமான் காட்சி கொடுத்து கைக்கிடி நமக்கு ஒரு சந்தேகம் இந்த வலது கண்ண தோண்டி அப்பினார் பேசாம இருந்தார் இடது கண்ணை தோண்டி அப்ப போற பொழுது நிற்கனு நிறுத்தி விட்டாரு இந்த புத்தி அப்பவே வரணும் அவருக்கு யோசிங்க எங்க கருணை அப்பவே வர வேண்டாம் வலது கண் சிவபெருமான தாங்க மாட்டான் பையன் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சு ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருப்பான் அப்பா என்ன கேப்பாரு அம்மா என்ன கேப்பா வேண்டா இப்படி குறைஞ்சு போயிட்டியே பாடி போயிட்டே மெஸ்ல உள்ள காலம்புற இருபது இட்லி கண்ணா இருந்தது வலது கண்ணை தோண்டி அப்படின் சிவபெருமான் தன் கண்ணால இவனை பார்த்தான் அவருக்கு ஒத்த நல்லா தானே இருந்துச்சு ஒரு கண்ணப்ப நல்லா இருந்தது இல்ல அத பார்த்தார் இப்போ ஒரு கண்ணு இவன் அப்பின கண்ணு இன்னொரு கண்ணு அவருக்கு ரிப்பேர்டான கண்ணுத்தானே இப்ப இப்ப இவன் அப்பின கண்ணால பாக்கிறார் கண்ணப்பன் கொடுத்த கண்ணால பாக்கிறார் அப்பத்தான் இவனுடைய அன்பு தெரிகிறது சிவகோச்சரியாரே இவனுடைய அன்பை அளப்பதற்கு உன் பக்தி கண்ணும் போதாது என் அரு கண்ணும் போதாது அவன் அன்பு கண்ணு தான் தேவை அவன் கண்ணை கொண்டு பார்த்தால்தான் அவன் அன்பு வெளிப்படும் அதனால கையபிடிச்சுட்டேன் இது பேராசிரியர் திருச்சி நேஷனல் புரொபர் ராதாகிருஷ்ணன் சொன்ன விளக்கம் அதையும் சொல்லணும் இல்ல அவர் தான் சொன்னார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப மாறிலாய் வளத்தில் நிற்க குளப்பெரு தடக்கை வேடன் இறைப்பால் நீக்கியவாய் கலசம் மாட்ட உவப்பெருங்குதி தேவு செய்தார் சாய்க்காடு மேயினாரே திருச்சாய்காட்டு தேவாரன் தை மாதம் முருகசீரிஷ நட்சத்திரம் கண்ணப்பர் மோட்சம் இதே மாதிரி இன்னொருத்தர் கண்ணை கொடுத்தார் பெருமாள் திருவேடி மடலை ஆயிரம் தாமர பூ வச்சு பூஜை பண்றார் பெருமாள் நாராயண அன்னைக்கு பூஜை பண்ற போது ஒரு பூவை காணும் யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க வேற யார் எடுத்தாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூ தான் இருக்கு நம்மளா இருந்தா என்ன செய்வோம் சிவபெருமான கொஞ்சம் வெயிட் பண்ணு நாளைக்கு ஒரு பூ வட்டி சேர்த்து கொடுத்துறேன் இல்ல போய் பூவை எடுத்துக்கிட்டு வருவோம் பூஜை உட்கார்ந்து எந்திரிக்க என்ன செய்யலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கண்ணை தோண்டி அப்பினதனாலே உனக்கு கண்ணன் என்று பெயர் வரட்டும் சக்கர தாழ்வார் பங்கயம் ஆயிரம் பூவினில் தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தடுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாடு கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கமாடாமோ மாணிக்கவாசக சுவாமி கண்ணை அப்பினதினாலே அவர் கண்ணன் இவர் கண்ணை அப்பினதினாலே கண்ணப்பன் அன்புக்கு எடுத்துக்காட்டு வேற யாரும் கிடையாது கண்ணப்பர் அதனாலதான் ஞானிகள் அவரை பாடினார்கள் வீட்டுல பிள்ளைகளுக்கு கண்ணப்பன் பேரு வச்சு கண்ணப்பா கண்ணப்பா அப்படின்னு கூப்பிட்டா காலத்தி அப்பன் மடியில வந்து உட்கார்வா அதான் அதுக்கு சிறப்பு நம்ம இப்ப காலத்திற்கு போயிட்டு பொத்தப்பி நாட்டுக்கு போய் உடுப்பூரை பார்த்து காலத்தில இருந்து திரும்பி வந்திருக்கிறோம் கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பு இன்மை இன்னொரு பாட்டு திருவாசகத்தில் இருக்கு செய்கின்ற பூஜனைகள் நம்மள்தான் பண்ற பூஜனை பொருள் வச்சுதானே பண்றான் அவர் என்ன பொருள் வச்சா பண்ணாரு செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அழு பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ இதுவும் மாணிக்கவாசக சோன் திருவாசகத்துல நிறைய பாடல் கண்ணப்ப நாயனா இருக்கு ஆக இன்றைக்கு கண்ணப்பரை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது